கற்றணைய நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலமேலு குரட்டையை அதிமதுர பொடி பத்து கிராம் சுக்குப்பொடி பத்து கிராம் மிளகு பொடி பத்து கிராம் சிறகுப்பொடி பத்து கிராம் திப்பிலிப்பொடி பத்து கிராம் இதெல்லாம் வந்து ஒரு பவுல்ல எடுத்துக்கிட்டு நல்லா கலந்துட்டு அதுலேருந்து ஒரே ரெண்டு கிராம் மட்டும் எடுத்து அரை டம்ளர் பாலில் மிக்ஸ் பண்ணி காலை மாலை ரெண்டு வேலையும் பத்து நாளைக்கு தொடர்ந்து பருகிக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த குரட்டை நீங்கிடும் அது மட்டும் இல்ல தலைவலி நம்ம எந்த காரணத்தினாலும் தலைவலி தலைபாறம் இருக்கு அப்படின்னே தெரியாம சில தலையில ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளத்தையும் போக்கக்கூடியது நுரையீரல் தொற்றுகளை போக்கக்கூடியது விஷத்தன்மை இருந்தாலும் அதையும் போக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்